السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سروري أنفسنا ومن سيئات عملنا ما يغذي الله فضا مضيلا وما يغذي الفلا خذي الله وأشهد أن لا إله إلا الله واختا لا شريكلا وأشهد أن محمد عبده رسوله அல்லாஹுமொல்லி அலா முசம்மதின் வாழ்க்கை வரலாற தொடராக இதுவரை முப்பத்தி நான்கு பாகம் பார்த்திருக்கோம் இன்னைக்கு வந்து முப்பத்தி ஐந்தாவது பாகம் இன்னைக்கு நம்ம எதோடைய தொடர்ச்சி அப்படின்னு பாத்தோம் சொன்னா அகல்யுத்திற்கு பிறகு நடந்த அந்த பனுக்குறையிலா போரும் அதற்கு பிறகு நடந்த வரலாற்றில் நடந்த முக்கிய சம்பவங்களை நாம இப்ப பார்க்க போறோம் அகல் யுத்தத்திற்கு பிறகும் புதைபியா உடன்படிக்கைக்கு முன்னாடி நடந்த சில முக்கிய சம்பவங்களை நாம இப்ப பார்க்க போறோம் நாம போன அமர்வுகளே பார்த்தோம் ரசூல்லாம் சொல்லிக்காட்டினாங்க இதன் பிறகு அதாவது இந்த பனு குரையிலா யுத்தத்திற்கு பிறகு குறிப்பாக இந்த அகல் யுத்தத்திற்கு பிறகு இந்த அவர்கள் நம்மை தாக்க வரமாட்டாங்க நாம தான் அவர்களை தாக்க போவோம் போலவே குறைசிகள் அதன் பிறகு ஒரு படை எடுத்துட்டு கூட வரவே இல்லை ஆரம்பத்தில் பத்ரயுத்தமும் குறைசிகள் தாக்க வந்து இவர்கள் வந்து டிஃபென்ட் பண்ணாங்க உகது அவர்கள் ஊர்ல இருந்து கிளம்பி வந்து மதினாவுக்கு வந்தாங்க ஹந்த யுத்தமும் அவர்கள் என்ன பண்ணாங்க அதாவது அகல் யுத்தமும் அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் அதேபோல கத்தபான் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் குறைஷிகள் காட்டு அரபிகள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி படையை திரட்டி கூட்டு வந்தாங்க இதன் பிறகு டிஃபென்சிவ் ஜிகாது இருக்காது அபென்சிவ் ஜிகாது தான் இருக்கும் நாம தான் அவர்களை தாக்குவோம் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க அதே போல இந்த 5 ஆண்டுகள் மதினாவிற்கு புலம்பெயர்ந்து ஆரம்ப ஐந்து ஆண்டுகள் இதெல்லாம் நடந்துச்சு மிக கடுமையான முறையில் வந்து சஹாபாக்கள் வந்து பாதித்தாங்க எந்த அளவுன்னு சொன்னா சரியான முறைய சரியான முறையில உணவு இல்லை சரியான முறையில தூக்கம் இல்லை அவர்களிடத்துல சரியான முறையில் ஒரு எந்த ஒரு தன்னுடைய மனைவிகளோட நேரம் ஸ்பென்ட் பண்ண முடியல அந்தளவு அவர்கள் ரொம்ப கடுமையான முறையில் இருந்தாங்க எந்த சொன்னா சகாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க நாங்க போர் நேரத்தில் போர் நேரத்தில் மட்டுமல்லாம எல்லா நேரத்திலையுமே எங்களுக்கு பக்கத்துல ஆயுதம் வைத்துக் கொண்டேதான் இருப்போம் அந்த அளவு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமையில வந்து நாங்க இருந்தோம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழல்ல அவர்கள் வாழ்ந்தாங்க அப்படிங்கறத இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமாவே நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்ப இவர்கள் அல்லாஹால இவர்களை பத்தி சூரத்தில் ஆல இம்ரான்ல இருநூறாவது வசனம் கடைசி வசனத்தில் சொல்லிக் காத்திரான் நம்பிக்கையாளர்களே நீங்கள் பொறுமையை கடைபிடிங்கள் இன்னல்களை சகித்துக் கொள்ளுங்கள் ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றியடையும் பொருட்டு அல்லாஹுவே அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லஹ இந்த வசனத்தில் என்ன சொல்லிக் காட்டுறான் இல்லல் அதாவது யா ஐயல்ல இந்த வசனத்தில் அல்லாத்துல மூன்றாவது இருநூறு வசனத்தில் என்ன சொல்லிக் காட்டுறான்னு சொன்னா யா ஐயோல்ல மனு ரெண்டுமே ஒரே மூலச்சூழலில் வரக்கூடிய வார்த்தை அதாவது ோ அப்படிங்கறதும் சரி சாபிரோ ரெண்டுக்குமே அர்த்தம் என்னன்னு சொன்னா பொறுமைன்னா அர்த்தம் ஆனா முதலாவது சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தனியாளாக இப்ப நாம தனியா நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நம்ம பொறுத்துக்கொண்டு நமக்கு வரக்கூடிய துன்பங்களை பொறுத்துக்கொண்டு சோதனைகளை பொறுத்துக்கொண்டு இருக்கிறது இரண்டாவது வார்த்தை அல்லா தலா குறிப்பிடக்கூடிய வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா கூட்டமாக இப்ப நம்ம இரண்டு பார்ட்டி இருக்காங்க அப்படின்னு சொன்னா இரண்டு கூட்டத்தாரர்கள் இருக்கிறாங்கன்னா அவர்கள் ஆல்ரெடி பொறுமையாக இருக்கிறாங்க அவர்கள் பொறுமையை மேற்கொண்டிருக்கிறாங்க அவர்களை வெல்லும் அளவு நீங்கள் பொறுமையை வந்து அதிகமாக மேற்கொள்ளுங்க அப்படின்னு அல்லாவது எல்லாம் கட்டளை இடம் அதேதான் மதினாவில் வாழ்ந்த வாழ்ந்த முஸ்லீம்கள் கடைபிடித்தாங்க நம்ம அகல் பார்த்தோம் கடுமையான குளிர் காற்று அவர்கள் இனிமேட்டு இருக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு அவர்கள் பொறுமை காத்தாங்க அதைவிட முஸ்லீம்கள் கழிவறைக்கு கூட செல்ல முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை கூட பொறுமை காத்தாங்க அப்ப அல்லா தலா இவர்கள் வெற்றியாளர்கள் சொல்லிட்டு எதிரிகளை விட அந்த கூட்டத்தாரை விட அதிகமாக இவர்கள் வந்து பொறுமை காத்தாங்க அப்படின்னு அல்லா தலா சர்டிபிகேட் கொடுக்கறோம் மேலும் அல்லாஹால நம்ம போன அமர்வு பார்ப்போம் அல்லா தலா எதை கொண்டு இந்த படைக்கு வெற்றியை கொடுத்தாங்க காற்றை கொண்டு அல்லாஹாலா வெற்றியை கொடுத்தான் எதிரிகள் புறம் மட்டும் காற்று வீசிச்சு இவர்கள் பக்கம் காற்று வீசல முஸ்லீம்கள் பக்கம் காபீர்கள் பக்கம் காற்று வீசிச்சு கடுமையான குளிர உணர்ந்தாங்க உணவு தட்டுப்பாடு அவர்களுக்குள்ள குழப்பம் இப்ப இதுபோல அல்லாவது சொல்வது போல ஒமா யாரும் ஜுனு ரப்பிக்க இல்லல்லா அல்லாவுடைய படை வீரர் யாருன்னு அல்லாஹை தவிர யாரும் அறிய மாட்டாங்க அப்படின்னு நல்லா சொல்றோம் எப்படி அல்லாவது தலா தண்ணீரை கொண்டு சிறவனை அழித்தானோ காற்றை கொண்டு பல சமுதாயத்தை அழித்தானோ மலையை கொண்டு இடியை கொண்டு பல சமுதாயத்தை அழித்தானோ பூமியை கொண்டு எப்படி கார் உணனை இழுத்தானோ இதெல்லாம் அல்லாவுடைய படைவீரர்கள் அல்லாஹ் எதை கொண்டு பூச்சிகளை கொண்டு அல்லாது சமுதாயத்தை அளித்திருக்க அப்ப அல்லா தலாவுடைய படை வீரர்கள் யார் என்பதை அல்லாவை தவிர அறிய மாட்டார்கள் இந்த யுத்தத்தில் அல்லாஹுடைய படை வீரர் யாருன்னு சொன்னா காற்று அல்லாஹ் தன்னகத்தை எல்லாத்தையும் வசப்படுத்தி வச்சிருக்காங்க காற்றை கொண்டு ஒரு படையை தோல்வியடைய செய்து அல்லா தலா புறமுதிகிட்டு ஓட வச்சிருக்க நம்ம சொல்லது போல ஆரம்ப ஐந்து வருடங்கள் மதினாவிற்கு வந்து ஆரம்ப ஐந்து வருடங்கள் மிக கடுமையான முறையில் சோதனைக்கு உள்ளான அதன் பிறகு வந்த அந்த ஐந்து வருடங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இஸ்லாம் வளர ஆரம்பித்தது ஏன்னா யாரும் படையெடுத்துக்கொண்டு மதினா வரவே இல்லை இவர்கள் படையெடுத்துக்கொண்டு மதினாவிலிருந்து வெளியே போய் பல்வேறு நகரங்களுக்கு போய் அங்கு பல்வேறு நகரங்களுக்கு இஸ்லாம் புகுந்தது அதை நம்ம இங்க கருத்தில் கொள்ளணும் அதே போல ஹந்தத்துக்களுக்கும் புதேபியா உடன்படிக்கைக்கு இடையிலும் நடந்த முக்கிய சம்பவங்களை நாம இப்போ நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்தோம் ஆரம்பத்திலேயே பார்த்த ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா கஸ்ரப் அப்படிங்கிற ஒருத்தன் இவன் யாருன்னு சொன்னா ஒரு யூத கோத்திரத்துக்கு தலைவனாக இருந்தவன் இவனை நபிசுல்லா அலிசிலம் இவன் என்ன பண்ண அப்படிங்கறத நம்ம முதலாக பார்க்கலாம் என்ன பண்ணு சொன்னா அந்த நேரத்தில் ரசுல்லா சிவாசி காலத்தில் மீடியா எதுவாக இருந்ததுன்னு சொன்னா கவிதைதான் இப்ப இன்னைக்கு எப்படி சோசியல் மீடியா மீடியாவும் இருக்கோ இதன் முன்னாடி ஸ்ட்ரீமிங் டிவி மீடியா ஆடியோ ரேடியோ இருந்துச்சோடி பிரஸ் மீடியா ஒவ்வொரு காலத்திலையும் மீடியா மாறிக்கொண்டே வரும் அந்த காலத்துல முக்கியமான மீடியா எதுவாக இருந்தா கவிதை தான் ஒரு சின்ன கவிதை மூலமாக மொத்த சமுதாயத்தையுமே அவர்கள் வந்து கீழே இறக்கி கொண்டு வந்த முடியும் ஒரு சின்ன கவிதை மூலமாக மொத்த சமுதாயத்தையுமே உயர்த்தி கொண்டு வந்தட முடியும் அப்ப இவர்கள் இந்த நபர் இந்த நபர் என்ன பண்ண இந்த காபூன் ஆசிரம் ரசூல்லாவை பற்றியும் அல்லாவை பற்றியும் பெண்களை பற்றியும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்களை பற்றி மிக கீழ்தரமாக ஆபாசமாக கவிதைகள் எழுதிக்கொண்டு மோசமான முறையில் வந்து விமர்சித்துக் கொண்டே இருந்தான் மேலும் வந்து எதிரிகளை உருவாக்கிக் கொண்டே இருந்தான் குறைசுகள் தோற்று போன பிறகு நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க போய் திரும்ப தாக்கவாங்க அவர்களுக்கு ஊக்கம் ஊக்கமளித்துக்கொண்டே இருந்தான் அப்ப இவனை இவருடைய கதையை முடித்துக் கட்டுவதற்காக நபிசுல்லா என்ன பண்ண முகமது பின் அஸ்லம் இவர்கள் வந்து ஹவுஸ்கோத்தரத்தை சார்ந்தோம் இவர்களை கொண்டு நபிசுல்ல அந்த ஒருவனுடைய மூலமா மொத்த சமுதாயத்துடைய ரத்த ஓடுவதும் தடுக்கக்கூடிய ஒரு முறையை நபிசுல்லா அலுவலகம் மேற்கொண்டாங்க பின்னாடி நம்ம பார்ப்போம் அது அதன் பின்னாடி உள்ள சாராம்சத்தை அப்ப நபிசுல்லா அலுவலம் ஒரு ஒரு பெண்களுக்கு ஏதாவது ஆச்சு சொன்னா குறிப்பாக அந்த கோத்திரமே நபிசுல்லா போரிட்டு வெளியான காரணத்துக்காக முழு கோத்திரத்தின் மீதும் நபிசுல்லா அலுவலம் அவர்களை விட்டு அவர்களை வெளியே போ சொன்னாங்க அதே வரலாற்றுகள் நாம பார்க்க முடியுது அல் முக்தசிம் அப்படிங்கிற ஒரு கலிஃபா இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண் அந்த பெண்ணு ரோமர்கள் இவர்களை தாக்க வரும்போது இந்த பெண் வந்து யா முக்தசிமா உங்களை சார்ந்த ஒரு பெண்ணை வந்து தாக்குறாங்களே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ஒரு பெண்ணுக்காக ரோம தேசத்தையே எதிர்கொண்டு பல நாடுகளை கைப்பற்றிய வரலாறையும் பார்க்க முடியும் இன்னும் நம்ம இந்தியாவுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம் சொன்னாலும் இலங்கையிலிருந்து அந்த நேரத்தில் ஹிந்து அந்த அங்கிருந்து அஜி போகக்கூடிய ஒரு கூட்டத்தை இங்க இருக்கக்கூடிய அரசர்கள் வந்து அரசன் என்ன பண்ணுவான் கைப்பற்றி வச்சுக்குவோம் கிட்டத்தட்ட இருபது சுட்ச நபர்கள எல்லாத்தையுமே கைப்பற்றிருவாங்க அந்த ஒரு பெண்ணை மட்டும் அந்த அரசன் என்ன பண்ணுவான்னு சொன்னா அப்படியே தொத்துக்கிட்டே வருவோம் வரைக்கும் கொண்டு போயிருவோம் தலைநகர் வரைக்கும் கொண்டு போயிருவோம் எல்லை வரைக்கும் இந்த ஒரு பெண்ணை காப்பாற்றுவதற்கு தான் முகமது பின் காசிம் அவர்களுடைய படை முழு இந்தியாவும் கைப்பட்டுனது அப்படிங்கிற வரலாற்றில் பார்க்க முடியும் ஒரு பெண்ணுக்கு அநீதி அழைக்கப்பட்டாலும் நபிசுல்லாஸ்லமா இருக்கட்டும் அதன் பிறகு வந்த நமக்கு முன் சென்ற இமாம்களாக இருக்கட்டும் கலிஃபாக்களா இருக்கட்டும் ஒரு பெண்ணு தானே அப்படின்னு விட்டுறல இன்னைக்கு நாம கண் முன்னாடி எத்தனை முஸ்லீம்கள் நம்ம கண் முன்னாடி கொலை செய்யப்படுறாங்க மானபங்கப்படுத்தப்படுறாங்க அதை நாம கருத்தில் அப்ப நம்ம வரலாற்றுக்கு வருவோம் அவுஸ்கோத்திரத்தார்கள் எது செய்தாலுமே கசரஜ் கோத்திரத்தார்கள் போட்டி போடுவாங்க அப்படிங்கறத நம்ம பாத்து மதினால ரெண்டு கோத்திரம் இருக்காங்க முஸ்லீம்கள் அவர்களுடைய போட்டி நன்மையில இருக்கும் நம்மளை போல அவனோட அதிகமா சம்பாதிக்கணும் இவரோட அதிகமா சம்பாதிக்கணும் இவரோட பெரிய வீடு கட்டணும் அவரோட நல்ல வண்டி வாங்கணும் அப்படின்னு உலகாதய விஷயங்கள் அவர்கள் போட்டி போட மாட்டாங்க அல்லாவோடு நெருக்கத்தை அடைவதற்காக அவர்களோட நாம முன்னாடி செல்லணும் அப்படின்னு சொல்லி போட்டி போடக்கூடிய கோத்திரத்தாக இருந்தாங்க கோத்திரத்தார்களாக இருந்தாங்க ரெண்டு பேருங்க அப்ப இந்த இதே போல போட்டி நம்மளிடத்துல இருக்கணும் நமக்கு முன் சென்றவர்கள் அவர்கள் சாதாரண மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க அவர்கள் அல்ல இடத்துல மிக உயர்ந்தவர்களாக இருப்பாங்க உதாரணமாக ஒயசுல் கர்னி ரஹமதுல்ல அலி இவர் நபிசுல்ல காலத்தில் வாழ்ந்தவர் ஆனால் நபியை பார்க்கல இவர் வந்து ஒரு தாபி நபிசுல்லும் வாழ்ந்த அதே காலத்தில் வாழ்ந்தவர் அவங்களுடைய தாய்க்கு உடம்பு முடியல ஹிஜ்ரத் செய்யலான்னு போகும்போது தாய்க்கு உடல்நிலை சரியில்லாதனால தாயை பராமரித்துக் கொண்டிருந்தவர் பிறகு நபிசுல்லா வரவே முடியல ஒரு கட்டத்தில் சொல்லிக் காட்டினாங்க பார்த்தீங்கன்னு அவர்களுடைய பாவ மன்னிப்பை நீங்க பெற்றுக் கொள்ளுங்க அவர்களுடைய துபாவை நீங்க பெற்றுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப அவர்களுடைய பகுதியான முராத் அந்த பகுதிக்கு இஸ்லாமிய படை செல்லும் போது உமர் ரதியுல்ல அவர் வந்து இவர்கிட்ட கேக்குறாங்க என்னுடைய பாவ மன்னிப்புக்காக நீங்க துவா செய்ய ஒரு பெரிய ஒரு அறிஞராக இல்ல பெரிய ஒரு தாயியாக மக்களிடத்தில் அறியப்படல பெரிய ஒரு ஆட்சியாளராக மக்களிடத்தில் அறியப்படல சாதாரண ஒரு மனிதராக இருந்த ஆனா அல்லா இடத்துல நெருங்கணும் போட்டி போட்டாங்க அந்த போட்டி இது போலதான் நமக்கு போட்டியாக இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கருதோம் இப்ப கசரச் கோத்திரத்தார்கள் என்ன பண்றாங்க ஹவுஸ் கோத்திரத்தார்கள் இந்த மாதிரி முகமது புன் மஸ்லமாவை வைத்து காபுன் அஸ்ரஃப் உடைய அவனை எப்படி கொலை செய்தார்களோ அதே போல நாமும் வந்து இஸ்லாத்திற்காக இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய இஸ்லாமை அழிக்கிறதுக்காக படை திரட்டக்கூடிய மேல உட்காந்து வரமாட்டான் அப்பாவிகளை என்ன பண்ணுவாங்க களத்துக்கு அனுப்பி அவங்களுடைய ரத்தத்தை ஓட்டுவது வளமையாக இருந்தது யூதர்களுடைய அந்த ஒரு தந்திரம் இப்ப இவர்கள் என்ன பண்றாங்க சொன்னா அபுராபா அப்படிங்கிற ஒரு கொடியவன் இவன் கைப்பரில் இருக்கான் இங்கு மதினாவில் இருந்து துரோகம் செய்ததால கைபருக்கு விரட்டி அடிக்கப்பட்டு கைபரில் வாழ்ந்து கொண்டிருக்கா இவன் தான் அந்த கத்தபான் கோத்தரம் நம்ம போன அமர்வுல பாத்தோம் ஆறாயிரம் நபர்கள் அப்பாவி நபர்கள் அவர்களுக்கு இஸ்லாமத்திற்கு மேல எந்த ஒரு எதிர்ப்போ எந்த ஒரு குரோதமோ கிடையாது காசுக்காக வந்தாங்க காசு கொடுத்தான் அத்தனை பேத்துக்கும் ஆறாயிரம் பேத்துக்கும் காசு கொடுத்து நீ இப்ப இஸ்லாம் முஸ்லீம்களை மொத்தமா அழிச்சிட்டு வந்துரு அப்படின்னு காசு கொடுத்து அனுப்பிவிட்ட நபர் இவன் தான் அப்ப இவனை வந்து இவனும் வந்து அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையூறு கொடுத்துக்கொண்டே இருந்தாங்க இது போல பல்வேறு வகையில வந்து இடையூறு கொடுத்துக்கொண்டே இருந்தான் போத்திருத்தார்கள் இந்த அல்லாவுடைய எதிரியை இனம் என்ன பண்றாங்க சொன்னா அப்துல்லா இபின் அத்திக் ரதியில் விவரங்களுடைய தலைமையில ஒரு ரசுல்லா இஸ்லா இஸ்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு நபர் இருக்கிறான் இவனால பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களை கொண்டு இஸ்லாத்தை வந்து தாக்க வந்து மக்கள் முற்படுறாங்க இவனுடைய கதையைக்கணும் அப்படின்னு நபிசுல்லா முன்னாடி இந்த சகாபாக்கள் நபிசுல்லா அந்த அவனுடைய அவனை நீங்க கொலை செய்துட்டு வாங்க அப்படின்னு அப்துல்லா அத்தீக் ரதியுல்லானுடைய தலைமையில படை போகுது ஒரு சிறிய படை அப்ப அவர்கள் கோட்டையில இருக்கிறாங்க அவர்களை எதிர்த்து நேரடியாக போரிட்டு வெல்ல முடியாது அப்ப இவரு அப்துல்லா அபின் அத்தீக் ரதியுல்லானோ மற்றவங்க எல்லாத்தையும் வெளியே நிறுத்திட்டு கோட்டைக்குள்ள போறதுக்கான தந்திரத்தை கையாள்றாரு என்ன பண்றாரு அந்த கோட்டையிலிருந்து ஒரு கழுதை வந்து காணா போயிடுச்சு கழுதை காணா போன பிறகு இவர் என்ன பண்றாரு அந்த நேரத்தில் மலம் கழிப்பது போல கோட்டைக்கு வெளியில தான் மலம் கழிக்க வரும் கதவு கோட்டையுடைய கதவை தொடர்ந்து அந்த கழுதையை தேடிக்கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் இவர் மலம் கழிப்பவரு போல அப்படியே உட்கார்ந்துட்டு ஆக்ட் பண்றாரு ஆக்ட் பண்ணவரு கதவை மூடுற நேரம் வந்த பிறகு இவர் மல உள்ள கோட்டைக்குள்ள இருந்து தான் வெளியே வந்து மலம் கழிக்க வந்திருக்கிறாரு நினைச்சிட்டு கோட்டைக்கு காவலர் என்ன பண்றாரு சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு அவரை உள்ள போயிடறாரு இப்படியும் உள்ள போன பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னா அவரு அங்க கோட்டையுடைய அனைத்து அறைகளுடைய சாவியும் வைத்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல அங்கே கண்காணித்துக்கொண்டே இருக்கிறார் சாவியை கண்காணிக்கிறதுக்கு ஒரு நபர் இருக்கிறார் சாவியை கண்காணிக்கிற நபர் எப்ப போறாரு நம்ம அபுராபாவுடைய அந்த இடத்தை நம்ம அடையறதுக்கான சாவி எடுக்கணும் அப்படின்னு இப்போ இவர் இரவு நேர உணவுக்காக போறாரு இந்த சாவியை பாதுகாக்கக்கூடிய நபர் உடனே இவர் என்ன பண்ற இந்த சாவியை எடுத்து அபுராபா இருக்கக்கூடிய அந்த பெரிய பெட்ரூம் அவனுடைய ரூம்குள்ள போன பிறகு உள்ள போயிட்டு இரவு நேரம் முழுமையா வந்து இரவு நேரத்தில் உள்ள போயிட்டு உள்ள இருக்கிற மாதிரி தெரியாத பண்ணிட்டாங்க கதவை பூட்டாங்க ரூம்குள்ள வந்துட்டு உள்புட்டு பூட்டாங்க பூட்ட பிறகு இவர்கள் என்ன பண்றாங்க அபுராஃபா அப்படின்னு கத்துறாங்க கத்திர உடனே அபுராஃபா ஒன்னு என்னடா நம்ம ரூமுக்குள்ள ஒரு ஆணுடைய குரல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை நோக்கி யாரு என்ன ஆயுதுன்னு அபுராபா வந்து கத்துறான் யாரு என்ன ஆயுதுன்னு அந்த சத்தம் எங்கிட்ட இருந்து வருதோ ஏன்னா லைட் இல்ல எந்த திசையிலிருந்து சத்தம் வருதோ அந்த திசையை நோக்கி அவர்களுடைய வாழை எடுத்து வெட்டுறாங்க இது முழு முழு சம்பவத்தையும் அப்துல்லாத்திக்கிறது இல்லாம அறிவிக்கிறான் இப்ப நான் வெட்டுற வெட்டு அவனுடைய உயிர் போகும் அளவுக்கு பலமான வெட்டா இல்ல அவன் வந்து நல்லா அப்ப இன்னும் உடனே அபுராஃபா வந்து கத்தலாம் கோட்டை காவலர்கள் எல்லாத்துக்கும் கேக்கிற மாதிரி கத்தலாம் சாவிய போட்டு கூட்டிருக்கிறாங்க பிரசன்ஸ் ஆப் மைண்ட அந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஒரு அருமையான ஒரு விஷயத்தை பாருங்க இவன் என்ன பண்றாரு பழைய வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி உதவிக்கு வந்த மாதிரி உள்ள கோட்டைக்கு உள்ள உதவிக்கு மாதிரி என்னாச்சு என்னாச்சு பதஸ்தமா காப்பாத்த வந்த மாதிரி பக்கத்துல வரணுங்கிறதுக்காக என்ன என்ன என்னாச்சுன்னு சொல்லி பக்கத்துல வந்து பக்கத்துல இரண்டாவது முறை வெட்டாரு இந்த முறை பலமான ஒரு விட்டாக இருக்குது ஆனா அதுலயும் உயிர் போகாது அப்படின்னு தெரிந்தபோது திரும்ப அவன் கத்தலான் திரும்ப அவன் வெட்டி நான் என்ன காப்பாத்துங்க திரும்ப மூன்றாவது முறையும் ஒரு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பாதுகாக்க வந்தவர் மாதிரி மூன்றாவது முறை நான் வெட்டிய விட்டு வயிற்றுல குத்தி எலும்பு உடையும் அந்த சத்தத்தை வந்து நான் கேட்டேன் அப்ப அவனுடைய அந்த மாதிரி வெட்டின பிறகு இவர் என்ன பண்றாச்சு உயிர் போயிரும் அப்படிங்கிற எனக்கு உறுதியாக தெரிந்த பிறகு குப்பிட விழுந்துட்டாங்க விழுந்த பிறகு இனிமேட்டு இவன் உயிர் வாழ முடியாது இவனுடைய உயிர் பிழைக்க முடியாது தெரிந்த பிறகு அந்த அறையில ஒரு வெளியே வரத்துக்கான ஒரு அமைப்பு இருக்கு ஏனியை வச்சு உள்ள ஒரு சின்ன ஒரு அமைப்பு இருக்கு அதன் மூலமாக வெளியே வரும்போது இவர் ஏனையை விட்டு இறங்கும் போது வெளியே அவருடைய சகோதரர்கள் சகாபாக்கள் வெயிட் பண் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஏனையிலிருந்து கடைசி அதுல குதிக்கும் போது கால் உடைஞ்சிருச்சவங்க அப்துல்லா அப்டின்னு அத்திக்கிறது இல்லா கால் உடைந்த பிறகு உடைந்த பிறகும் அவர் என்ன பண்றாரு போங்க அவனுடைய அதிகாரப்பூர்வமாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செய்தியை சூழட்ட சொல்லுங்க அவனுடைய உயிர் போயிடுச்சு போயிட்டது அப்படின்னு செய்தி வந்த பிறகு நான் வருவேன் அந்த உடைந்த காலோட உட்காந்துருக்காங்க தனியா உடனே உள்ள இருந்து கதற சத்தங்கள் கேக்குது அவருடைய மனைவி யாரு அபுராபாவுடைய மனைவி இக்னூஸ்லா கிராமத்து அவருடைய ஒரு அறிவிப்பின்படி அவர்கள் வந்து அந்த அபுராஃபாவுடைய சடலத்துக்கு பக்கத்தில் வந்து அதாவதுகள் அதாவது யூதர்களுடைய கடவுளின் பெயரால் இவர் மரணித்தாரு அப்படின்னு அதிகாரபூர்வமா எனக்கு தெரிந்த பிறகுதான் நான் வந்தேன் இந்த வார்த்தைகள் எனக்கு வாழ்க்கையிலேயே நான் மரணிக்கும் வரையிலே இனிப்பான வார்த்தைகளாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லா அத்தீக் ரதிலான்னு சொல்லிக் காட்டாங்க அதேபோல இதுக்கு அடுத்து நடந்த ஒட்டி நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா அதன் முன்னாடி நம்ம ஏன் அபுராபா கொல்லப்படணும் அப்படின்னா இவன் நம்ம முன்னாடி சொன்ன இஜர் ராமத்துலால் சொல்லிக் காட்டுறாங்க இவன் இவன் வந்து கத்தபான் கோத்திரத்துக்கும் மத்த அப்பாவி மக்களுக்கும் பண்ட் பண்ணி மக்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களுடைய உயிரையும் எடுத்துக்கொண்டிருந்தான் முஸ்லீம்களை அளிப்பது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய உயிரையும் எடுத்துக்கொண்டிருந்தா அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் எதிராக சூழ்ச்சி செய்ய கொண்டிருந்தான் அதே போல ஒரு சேம் அதே ஒரு சமகால சூழ்நிலையில காலித் பின் சுபியான் அப்படிங்கிற ஒரு நபர் இவர் ஹுதைல் கோத்திரத்தை சார்ந்தவர் உரானா அப்படிங்கிற மக்காவுக்கு அருகில் உள்ள ஒரு இடம் நாட்டு அரபிகள் வாழக்கூடிய ஒரு கோத்திரம் இவர்கள் ஹுதை கவிதையில கற்றுத் தேர்ந்தவர்கள் இவன் என்ன பண்றான் சொன்னா காலித் பின் சுபியான் படைய திரட்டான் முஸ்லீம்களையும் அழித்து ஒழிப்பதற்காக படைய திரட்டான் ஆனா மக்களுக்கு வந்து இந்த போடணும் அப்படிங்கிற கொஞ்சம் கூட எண்ணமே இல்ல தலைவன் சொல்றான் இல்லனா அவன் அவங்களை அவனுக்கு பயந்துகிட்டு தலைவனுக்கு கட்டுப்படுறது அப்ப என்ன சொன்னா இவன் ஒருவனுடைய ரத்தத்தை ஓட்டுவதன் மூலமாக அங்க பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய ரத்தம் ஓடப்படுவதை நிறுத்தலாம் அதுதான் பண்ணிய ஒரு வழிமுறை பேச்சு ஒரு நாளை ஒரு அஞ்சாயிரம் பேர் வந்துடுறாங்க முஸ்லீம்களும் அடிச்சுக்கிட்டு சாகனும் அவர்களும் அங்கட்டு இறக்கணும் அங்க ஆயிரக்கணக்கில் நூற்று கணக்கில் மக்கள் இறக்கணும் இந்த ஒருவன் அவர்களை நிர்பந்திக்க கூடிய இந்த ஒருவன் மரணிச்சு அவர்களும் அமைதியாயிருவாங்க இங்க போரும் நடக்காது ஆனா இதே விஷயத்த குறைசிகளோட பண்ணிருக்க மாட்டாங்க பண்ணல ஏன்னு சொன்னா அவர்கள் ஒருவர் மரணித்த பிறகு ஒருவர் ஒருவா வருவாங்க எப்படியா குறைசிகள் தாக்க வருவாங்க தெரிஞ்சதுனால தான் போருக்கு தயாராகணும் இந்த மாதிரி தனிநபர் அனுப்பி அபுராஃபாவை கொன்றது போல கபுபின் அசரஃபை கொன்றது போல காலித் பின் சுபியானை கொன்றது போல ஏன்னா இவர்கள் ஒருவரை ஒருவருடைய சாப்டர் குளோஸ் பண்றது மூலம் மூலமாக பல்லாயிரக்கணக்கான நபர்களுடைய ரத்தம் ஓடுவதை தடுத்து நிறுத்தலாம் குவைசிகளோட அப்படி இருக்காது ஏன்னா அபுஜகல் இருந்த பிறகு அபுசுஃபியான் உருவாவார் அபு சுஃபியானுக்கு பிறகு இக்ரிமா உருவாவது யாராவது உருவாக்கி கொண்டதா இருப்பாங்க அந்த அளவு அவர்களிடத்துல அந்த எதிர்க்கணும் அப்படிங்கிற மூர்க்கத்தனம் இருந்துச்சு இந்த அபு இந்த காலித் பின் சுஃபியானை வந்து நபிசுல்ல என்ன பண்றாங்க அவருடைய அவரை போய் யாரு வந்து அவருடைய அந்த படையை வந்து மட்டுப்படுத்துறதுக்காக அந்த போர் நடக்காம இருக்கிறதுக்காக அவருடைய கதையை யாரு முடிக்கிறது அப்படின்னு நபிசுல்லா கேட்கும்போது சஹாபாக்கள் ரெடியாறாங்க அதுல வந்து அப்துல்லா பின் உனைஸ் ரதியுல்லா அனுபவ அவர்கள் ஒத்த ஆளா ஒரே தனி நபராக நான் வந்து அவனுடைய அவனுடைய கதையை நான் முடித்துட்டு வரேன் அவனை வந்து நான் கொலை செய்துட்டு வரேன் அப்படின்னு அப்துல்லா பின் உணைஸ் ரதியுல்லா அனுபவம் முன் வராங்க அப்ப இந்த காலிதி அப்துல்லா பின் உணவு கிடையாது கண்டுகொள்வது சொல்றாங்க நீ அவனை அப்துல்லா சதிலான்னு சொல்லி என் வாழ்க்கையில ஒரு நபரை பார்த்து அவரை பார்த்து பயந்து நான் நடுங்கனதே கிடையாது இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சுகிட்டே போனேன் அவன் இருக்கக்கூடிய அந்த உரணா அப்படிங்கிற இடத்துக்கு நான் போயிட்டு இருந்தேன் தூரத்துல ஒரு நபரை பார்த்தோன்னா நடுங்கன அந்த அளவு கம்பீரமான ஒரு தோட்டத்துல இருந்தான் சொன்னது போனவே அவனை பார்க்கும் போதே கடுமையான முறையெல்லாம் வளமான முறையில அப்பயே நான் கண்டுபிடிச்சேன் இவன் தான் அப்துல்லாஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சிட்டே என்ன பண்றாரு அசர் தொழுகை முடிகிற நேரம் அப்துல்லா அந்த காலி சுஃபியான் பக்கத்துல போறதுக்குள்ள அசர் தொழுகை முடிஞ்சிடும் அங்க போனா தொழுக முடியாத ஒரு சூழல் இவர் என்ன பண்ற என்ன பண்றதுன்னு தெரியாம இவரு என்ன பண்றாரு தொழுகிய சகாபாக்களுடைய அந்த உறுதியை பாருங்க அந்த காலி பின் சுபியான் அவரு இடத்த அவனுடைய அடைவதற்கு செல்ற வழியிலேயே நடந்து கொண்டே தொழுகிறாரு நடந்துகிட்டே தலைய சூறாவது தலைய வச்சு ஏன்னா மாட்டின அந்த இடத்துல தொழுதா கொண்டுருவாங்க ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்கிறாங்க அப்ப நடந்து கொண்டே ருக்கு சுஜிதான் தலையில அசைவு செய்து கொண்டு நான் தொழுதேன் அப்படிங்கிறாங்க முஸ்லந்த அகமதுல வரக்கூடிய ஒரு அறிவிப்பு முடிச்சுட்டு காலிதிபின் சுஃபியான் பக்கத்துல போயிட்டு இந்த மாதிரி முகமதை கொள்வதற்காக ஒரு படையை திருட்டுவதேள் பட்டன் நானும் அதே எண்ணத்துல தான் இருக்கேன் இந்த மாதிரி நானும் உங்க படையில சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலிதிபின் சுஃபியானோட நம்பிக்கையே பெறுற ஆமா நான் வந்து படை திருட்டுறேன் பேசி நல்லா ஒரு உரையாடல் நல்ல டீப்பரா போயிட்டு இருக்கும் போது ஒரு உரையாடல் போய் கொண்டிருக்கும் தன்னுடைய வாழை எடுத்து வெட்டிடுறாங்க காலிதிபின் சுஃபியான் வெட்டிட்டு திரும்ப அங்கிருந்து தப்பித்து மதினாவிற்கு வந்துடுறாங்க வந்த பிறகு நபிசுல்லா சொல்றாங்க அப்துல்லா நடந்தது சொன்ன பிறகு சொல்றாங்க அதாவது உங்களுடைய திருமுகம் வெற்றி அடையட்டும் அப்படிங்கிறாங்க அதுக்கு அப்துல்லா திரும்ப சொல்றாங்க சூழ்ல்லா உங்களுடைய திருமுகமும் வெற்றி அடையட்டும் அப்படின்னு அவர்கள் தங்களுடைய சலாமை வந்து பகிர்ந்து கொள்றாங்க இதன் பிறகு என்ன பண்றாங்க அப்துல்லா பின் உணை சதியானு கையில கொடுக்கிறாங்க இவரும் நபிசுவலாசும் ஏதோ ஒரு குச்சியை கொடுக்கறாங்க அப்படின்னு எடுத்துட்டு வந்துட்டாரு எடுத்துட்டு வந்துட்டு அவர்களுடைய கோத்தரத்தாரு அவர்களுடைய கூட்டத்திற்கு வந்த பிறகு பொதுவாக நபிசுவாச கொடுத்தாங்கன்னா ஏன் எதுக்கு எதுவுமே கேட்க மாட்டாங்க சஹாபாக்கள் அந்த நபிசுலாசு கேட்கறதுக்கே அவர்கள் வந்து தயக்கம் காட்டுவாங்க எடுத்துட்டு வந்துட்டார் மக்கள் என்ன பண்றாங்க அப்துல்லாச்சியை ஏன் குச்சியை குடுத்தாங்க போய் கேளுங்க போயிட்டு யாரும் சொல்ல இந்த குச்சி குடுத்தீங்க இந்த குச்சி எதுக்கு கொடுத்தீங்க இந்த குச்சியை நீங்க மரணிக்கும் முறை உங்க கூட வச்சுக்கோங்க நீங்க மரணமடைந்த பிறகு உங்களுடைய சேர்த்து இதை அடக்கம் பண்ணுங்க மறுமை நாளில் உங்களுக்கும் எனக்கும் வந்து சாட்சியாக இது இருக்கும் நீங்க இதோட என்னிடத்துல நீங்க வரணும் இதை கொண்டுதான் எழுப்பப்படுவீங்க இதோட வாங்க பரிந்துரை உங்களுக்கு இருக்கும் அதுக்கான சாட்சி தான் இந்த குச்சின் நபி சில கொடுத்து இப்ப அவர் என்ன பண்றாரு இந்த குச்சியை தன்னுடைய வாழோட இணைத்து பத்திரமாக மரணிக்கும் வரை அந்த குச்சியை வச்சிருக்கிறாரு அந்த குச்சியோடய அவர் அடக்கம் செய்யப்பட்டாரு இன்சாரா அந்த குச்சியோடைய அவர் மறுமையை எழுப்பப்படுவார் நபி சிலவாசுடைய அந்த பரிந்துரையையும் பெறுவார் சகாபாக்கள் இதுல இருந்து எடுக்க வேண்டிய முக்கியமான படிப்பில் என்ன அவரே அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஷ்ரத் அகமது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கு இதுல இருந்து முக்கியமான படிப்பு கடுமையான நேரத்தில் கூட தொழுதா உயிர் போயிரும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில கூட சஹாபாக்கள் நடந்துகிட்டே தொழுது அந்த அளவு அவர்கள் வந்து தொழுகை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய உள்ளத்துல தொழுகையின் மீதான அந்த பற்று இ நினச்சு பார்க்கணும் ஆபீஸ் அதிகமா வேலை வந்து தொழுகை விட்டுறோம் அந்த நேரத்திலேயே தொழுகை விடுவதற்கு அவர்களுக்கு ஆப்சன் இல்லை அனுமதி கிடையாது அதை அவர்கள் விளங்கி வைத்திருந்தாங்க நாம ஒரு பிரயாணத்தில் போனா தொழுகை விட்டுறோம் ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா தொழுகை விட்டுறோம் ஒரு பங்குக்கு போறோம்னா தொழுகையை விட்டுறோம் தொழுகைக்கான முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுத்தாங்க இதை சிறந்த உதாரணம் என்னன்னு சொன்னா இடத்துல நபிசுலா தஜாலி சொல்லிக் கொண்டிருக்கும் போது நமக்கு முதல் நாள் நாற்பது வருடத்துக்கு சமமாக இருக்கும் இரண்டாவது நாள் நாற்பது மாதங்களுக்கு சமமாக இருக்கும் மூன்றாவது நாள் சமமா இருக்கும் மற்ற நாட்கள் இந்த சாதாரணமான நாட்கள் போல இருக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு சகாபாக்கருடைய கவலை பாருங்க என்ன கேட்டாங்க யாரும் சொல்லுவா அந்த நேரத்தில் எப்படி கேட்டாங்க அந்த நேரத்திலயுமே அவர்களுடைய கவலை என்னவா இருந்துச்சு தொழுகை பத்தி தான் இருந்தது கணக்கிட்டு வைச்சிருப்பாங்க அதன்படி தொழுது கொள்வாங்க ரசுல்லா சொன்னாங்க ரசுல்லா நேரத்தில் சூரியனை பார்த்துதான் ஐந்து வக்தி தொழுகையுமே அவர்கள் முடிவு செய்வாங்க தழுவுறோம்ல அந்த மாதிரி கணக்கிட்டு வைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அந்த நேரத்திலும் அவர்களுடைய கவலை என்னவாச்சு சொன்னா தொழுகையை பத்தி தான் கவலை இருந்தது மற்ற எல்லா அமல்களுக்குமே விதிவிலக்கு இருக்கு தொழுகையை தவிர எல்லா அமல்களுக்கும் விதிவிலக்கு இருக்கு நோன்பு உடம்பு முடியலையா நோன்பு வைக்க தேவையில்ல மாதவிடாய் பெண்கள் நோன்பு வைக்க தேவையில்ல கற்பிணி பெண்கள் நோன்பு வைக்க தேவையில்லை நிரந்தர நோயாளிகள் நோன்பு வைக்க தேவையில்லை பிரயாணத்தில் இருக்கக்கூடிய நோன்பு வைக்காம பின்னால் எடுத்து வைக்கணும் இது போல நோன்புக்கு அதே மாதிரி ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுக்கு போதுமான அளவு பொருளாதாரம் இல்ல உடல் சக்தி இல்ல போய்கொண்டிருக்கக்கூடிய பாதையில போர் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னா ஹஜ்ஜு செய்வதற்கும் விதிவிலக்கு இருக்கு அதே போல சக்காத்து குறிப்பிட்ட அளவு அந்த நிசாப்புடைய தொகை வரலன்னு சொன்னா சக்காலத்தில் கொடுக்கிறதுக்கும் எக்ஸப்சன் இருக்கு விதிவிலக்கு இருக்கு ஆனா தொழுகை இருக்கு போர் நேரத்தில் கூட போர் தொழுகை நல்லா கடமையாக்கிருக்கான் இப்ப எந்த நேரத்திலையும் தொழுகையை விடுவதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது உமர் ரதுல்ல சொல்லிக் காட்டுறாங்க தொழுகையை விட்டவனுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் சம்பந்தமே இல்லைங்கிறாங்க தொழுகையை விடுவதற்கு நமக்கு எந்த ஒரு ஆப்சனுமே கிடையாது சகாபாக்கள் அதை விளங்கி வைத்திருந்தாங்க நாமும் அதே போல விளங்கி வைத்து தொழுகைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அடுத்ததாக நடந்த சம்பவம் ஜைனப் இவர்கள் யாருன்னு சொன்னா அப்துல்லா பின் அல்லா அவர்களுடைய சகோதரி அப்துல்லா அப்துல்லா பின் அல்ல முன்னாடி பாத்து இவர்களுடைய தாய் உமைமா பின் அப்துல் முத்தலி இவர்கள் சொன்னா ஹம்சா ரதி அல்லாடைய சகோதரி ரச மிக நெருக்கமான உறவினர் அப்துல் முத்தலிஃபுடைய மகள் தன்னுடைய பாட்டனாருடைய மகள் மிக நெருக்கமான உறவினர் இவன் என்ன பண்றாங்க நபிசுல்லா இவர்களுடைய ரதியுல்ல திருமணம் முடிப்பதற்காக யாருக்கு கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஜைது பின் ஹாரிசா ரதியில்லா இவர்கள் யாரு இவர்கள் ஒரு அடிமை நபிசுல்லா வளர்ப்பு மகன் அடிமையாக இருந்தாங்க இவர்களிடத்துல யாரு நபிசல்லாம் யார்கிட்ட கேட்கறாங்க தாயாகிய ஒமே பின் அப்துல் முத்தலிப்ட உங்களுடைய பெண் ஜைனபை நீங்க ஹாரிஷாக்கு திருமணம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு அவங்க யோசிக்கிறாங்க ஒரு அடிமைக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கறதா அப்படின்னு அடிமையை ரொம்ப மோசமான முறையில நடத்தின ஒரு காலமாக இருந்தது அடிமைக்கு நான் திருமணம் முடிச்சு கொடுக்கறதா அப்படின்னு முடியாதுட்டாங்க யோசிச்சாங்க ரசூல்லா இல்ல நீங்க முடிச்சு கொடுங்க அவர்களுடைய குடும்பத்திலிருந்தே மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க ரசோல்லா எப்பயுமே ஒரு போட நடக்கல சொன்னா எப்பயுமே அந்த ஒன் டு ஒன் ஒரு போட்டி நடக்கும் நபிசுராசம் அதிகமாக அநேகமான நேரத்தில் இவர்களுடைய நெருங்கிய உறவுகளை தான் அனுப்புவாங்க இன்னைக்கு என்ன நடக்குது மேல இருந்து கமெண்ட் கொடுப்பான் கீழே அப்பாவி மக்கள் அங்க இறந்து கொண்டிருப்பாங்க ஆனா நபிசுராசம் எந்த ஒரு மாற்றம் வந்தாலும் அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள்ட்ட இருந்து கொண்டு வருவாங்க அவர்களுக்கு நெருக்கமான அவர்களுடைய நெருங்கிய உறவினரான அப்துல் முத்தலி அவர்களுடைய பெண்ணை வந்து நீங்க இவர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் யோசிக்கிறாங்க இந்த யோசனை வந்த உடனே அல்லா தலா ஆயத்திற்கிறான் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்துல முப்பத்தி ஆறாவது அவசரம் அல்லா தலா இன்னும் அவனுடைய தூதரும் ஏதேனும் ஒரு காரியத்தை முடிவு செய்து நம்பிக்கையாளர்களான எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தமது அக்காரியத்தில் சுயவிருப்பம் கொள்வதற்கு உரிமை இல்லை எவர் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ அவர் பகிரங்கமான வழிகேடாக திட்டமாக வழிகிட்டு விட்டார் அல்லா இந்த திருமணத்தை அல்லாவும் அல்லாவுடைய சூழலும் இந்த திருமணத்தை நிகழ்த்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஆனா அவருக்கு மாற்றுக்கிறது இருக்கும் போது இந்த வசனத்தை இறக்கி அல்லா கண்டிக்க இப்ப உடனே இந்த வசனம் இறங்கிய உடனே அவர் ஒத்துக்கிறாங்க அவங்க ஒத்துக்கிறாங்க நிக்காவுக்கு ஒத்துக்கொண்டு ஜென ரயிபின் ஹாரிஷா ரதிக்கு திருமணம் முடிச்சிருக்கிறார் இவர்கள் யாரா இருந்தாங்க இந்த வளர்ப்பு மகன் அந்த நேரத்தில் முகமதுன்னு அழைக்கக்கூடிய அளவுக்கு மகனை அவர்களுடைய தந்தையின் பெயராம அழைக்காம வளர்த்தவங்களை கொண்டு அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு வழிமுறை அரபுகள் இடத்துல இருந்துச்சு அந்த நேரத்தில் இப்ப இந்த திருமணம் முடிந்து என்ன ஆகும் சொன்னா பல மாதங்கள் வந்து போகுது அவர்களுக்குள்ள ஒத்து வரல நிக்கா பண்ணி அவர்களுக்குள்ள ஒத்துவரானால நபிசுலாசனா இந்த மாதிரி திருமணம் எங்களுக்குள்ள ஒத்து வரல நீங்க எங்களை வந்து மனவிலக்கு பண்ணிடுங்க கேட்ட பிறகு நபிசுலாசனம் பலமுறை உபதேசம் பண்ணாங்க நீங்க அல்லாவுக்கு அஞ்சி கொள்ளுங்க ரெண்டு பேரும் அல்லாவுக்கு அஞ்சி கொண்டு வாழுங்க நம்பிவசம் எப்பயுமே உபதேசம் செய்வாங்க இப்ப அதுவும் ஒத்து வரல அப்படின்ன பிறகு அவர்களுக்கு நபிசுலாசனம் மனவிலக்கு பண்ணிடுற பண்ண பிறகு அல்லாவுடைய கட்டளை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தை அமல்படுத்தினாலும் அல்லாஹு தாலா நபிசுலா நபிசுலாங்க உறவினரை கொண்டு அவர்களுக்கு சிரமமாக இருந்தாலும் அவர்களை தான் அதில் உட்படுத்தி அல்லா மக்களுக்கு ஒரு படிப்பனையும் கொடுப்பான் ஏன்னா அதிட்டேஜ் அதிகம் அதோட எடை அதிகம் அப்ப இந்த அடிமை முறையை வந்து ஒழிக்கணும் அடிமைகளுடைய தந்தைகள் அதாவது வளர்ப்பு வளர்ப்பு பிள்ளைகளுடைய தந்தைகள் அடிமைகளோட தத்துப்பிள்ளைகள் தத்து பிள்ளைகளுடைய அவர்களுடைய தந்தையின் பெயராலே அழைக்கப்படணும் அப்படின்னு அல்லா வந்து சட்டத்தை மாற்றம் அந்த நேரத்தில் இவர்கள் மனவிலக்கு அளித்த பிறகு ஜைன பிரதி இல்லாத திருமணம் முடிக்குமாறு அல்லா கட்டளை நபிசிலத்துக்கு ஒரே கலக்கம் ஏன்னா அந்த நேரத்தில் வளர்ப்பு மகனை சொந்த மகனாக பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு முறை இருந்தது அப்ப நம்ம திருமணம் முடிச்சோம் எல்லாரும் விமர்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி கலக்கம் வரும்போது அல்ல அதையும் கண்டித்து ஆயத்திற்கிஸ்தவர்கள் எல்லாமே ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க இது வந்து இந்த வேதம் இருக்கே முகமதா எழுதினாரு எங்களுடைய வேதத்தை பார்த்து முந்தைய வேதங்கள் பைபிளை பார்த்து தவுராத பார்த்து பழைய கிரேக்க கதைகள்லாம் பார்த்து முகமதா எழுதினாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க அதுக்கெல்லாம் இது பெரிய ஒரு பதில் யாராவது தன்னை பத்தியே எழுதும் தன்னை பத்தியே கண்டித்து வசனம் திறக்க பல வசனங்கள் இருக்கு நான் விஸ்லாசத்தை கண்டித்து குரான்ல பல வசனங்கள் இருக்கு தன்னுடைய மனைவியிடத்துல போயிட்டு தேன் குடிக்க மாட்டேன்னு சொன்னப்ப அல்லா ஹராமாக்கிய ஹலாலாக்கியது நீங்க எப்படி ஹராமாக்கலாம் உங்களுக்கு அல்லா கண்டிச்சிருக்கிறான் அப்துல்லா உம்மி அவர்களுடைய சபைக்கு வரும்போது அவர்களை புறக்கணித்த போது அபசவத்தவல்லா அப்படிங்கிற அந்த அவர்களை நீங்க புறக்கணித்தீங்க கடிக்கடித்திருங்க அப்படின்னு அவர்களை கண்டித்து கண்டித்து ஆயத்திற்கிருக்கா அல்லாத்தலாம் இன்ஷா அல்லா சொல்லாம சூரத்துடைய இந்த வசனத்தை பார்த்தோம் சொன்னா மூன்று விஷயத்த குறைசிகள் கேட்பாங்க யூதர்கள் போய் கத்துக்கிட்டேன் நீங்க நபின் நம்பறதுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு மூணு விஷயத்த சொல்லுங்க அப்ப நான் சொல்றேன் அனுப்பிடுவாங்க இன்ஷால்லா சொல்லாம நீ இன்ஷால்லா சொல்லாதனால பல நாட்கள் வகி இறக்காம அவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு அளவுக்கு எந்த அளவுனா நீங்க இவர் நபியே இல்ல சும்மா வந்து இந்த மாதிரி அவர் தோன்றது கவிதை எழுதிட்டு இருக்கிறாரு ஆல்ரெடி சூனியம் செய்யப்பட்டவங்க பொய்யர் பைத்தியம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரத்துல அல்ல கண்டிப்பதற்காக நபியை கண்டிப்பதற்காக பல நாள் வசனம் இறக்காம அதன் பிறகு வசனம் இறக்கி நீ இன்ஷால்லா சொல்லாம நீ எதுவும் சொல்லக்கூடாது பியூச்சர்ல வர்றத அப்படின்னு கண்டித்து இறக்கியது போல இதுவும் கண்டித்து இறங்கிய வசனம் அல்லா தலா முப்பத்தி மூன்றாவது உனக்கு அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றுவதில் அவர்கள் என்ன எண்ணுவாங்க சஞ்சலம் வருது அப்படின்னு அல்லா கண்டித்து இறக்கணும் யாராவது தன்னை பத்தியே எழுதக்கூடிய ஒரு புத்தகத்துல அவர்களை கண்டித்து வசனத்தை எழுதுவாங்களா அல்லாவுடைய வேதம் இதுதான் அப்படிங்கறதுக்கு இதுவும் ஒரு அச்சாச்சு அறிவியல் இருப்பது போல அரவிலிமியம் சார்ந்த சான்றுகள் இருப்பது போல இதுவும் நபிசல்லாம் எழுதப்படாத இறைவனால் இறக்கப்பட்ட வேதம் அப்படிங்கிறது இதுவும் சாட்சியான ஒரு சான்று வல்லாத என்ன பண்ற சொன்னா அந்த அடிமை அதாவது தத்துப்பிள்ளைகளுடைய இந்த வளமையை மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு மாற்றுதலையும் அந்த சட்டத்தையும் நபிகை கொண்டே முன்னாடியே சொன்ன மாதிரி அவர்கள் செய்வதன் மூலமாக மற்ற எல்லாரும் கட்டுப்படுவாங்க இப்ப அதற்கான வெயிட்டேஜ் அதிகம் நபியை கொண்டு தத்துப்பிள்ளையாக இருந்த அந்த வளர்ப்பு பிள்ளையாக அவர்கள் முடிச்ச மனைவிய மனைவி அளித்த அந்த மனைவிய திருமண முடியுங்க அப்படின்னு அல்லாவிதெல்லாம் கட்டளை இறக்கனா முப்பத்தி மூன்றாவது அத்தியாய மற்றும் ஐந்தாம் அவசரங்கள் உங்களுடைய வளர்ப்பு பிள்ளைகளை உங்களுடைய சொந்த புதல்வர்களாகவும் அவன் ஆக்கவில்லை இவை உங்களுடைய வாய்களினால் நீங்கள் கூறிக்கொள்ளும் உங்களுடைய வெற்றி சொல்லாகவும் அல்லாஹ் உண்மையை கூறுகின்றான் அவன் நேர்வழியை காட்டுகின்றான் நீங்க என்னதான் சொல்லிட்டாலும் அல்லா வந்து அவர்களுடைய உங்களுடைய சொந்த பிள்ளையாக ஆக்கல உங்களுடைய வாயால் கூறிக்கொள்வதுதான் அல்லா தலா சொல்றான் அடுத்த அவசரத்தில் வளர்ப்பு பிள்ளையாகிய அவர்களை அவர்களுடைய தந்தைகள் தந்தைகள் அவர்கள் தந்தைகள் இருக்காங்களா அவங்களுடைய தந்தைகள் பெயரை கொண்டே நீங்கள் அலையுங்கள் அது அல்லாவிடத்தில் மிக நீதியாகும் எனவே அவர்களுடைய தந்தையர்களை நீங்கள் அறியவில்லை ஆனால் அப்போது அவர்கள் மார்க்கத்தில் உங்களுடைய சகோதரர்களாகவும் உங்களுடைய நண்பர்களாகவும் இருக்கின்றனர் ஆயினும் முன்னர் எதில் நீங்கள் தவறு செய்தீர்களோ அதில் உங்கள் மீது எவ்வித குற்றமும் இல்லை எனினும் உங்களுடைய உள்ளங்கள் வேண்டுமென்றே செய்கின்ற ஒன்றுதான் குற்றத்திற்குரியது அல்லா மிக்க மன்னிக்கிறவனாகவும் மிக கிருபவுடனாகவும் இருக்கின்றான் அப்ப என்னதான் வந்து வளர்ப்பு பிள்ளையாக இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய சொந்த பிள்ளையாக ஆக மாட்டாங்க அவர்களுடைய தந்தையுடைய பெயராலே அலைங்க அப்படின்னு அல்லாத்தெல்லாம் கட்டளை நாம இங்க தவறாக ஒன்னு புரிந்து கொள்ளக்கூடாது அப்ப அனாதைகளை பராமரிப்பது வளர்ப்பு பிள்ளைகளை எடுத்து வளர்ப்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது யாரு அனாதைகளை பராமரிக்கிறாரோ அவரும் நான் சொர்க்கத்தில கொடுப்புற சொல்லிருக்கிறான் இதுவெல்லாம் தொழுது மகளெல்லாம் நோன்பு வைத்தவரை விட அநாதாயங்களை ஆதரவற்றவர்களை யார் பராமரிக்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் நம்பி சிலாவசம் சொல்லியிருக்கிறார்கள் இங்கே சட்டம் என்னன்னு சொன்னால் நாம் அவர்களை எடுத்து வளர்ப்பது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் அவர்களுடைய தந்தையின் பெயரா நம்ம அழைக்கணும் ஒரு எக்காரணத்தை கொண்டும் நம்மளுடைய பிள்ளையாக ஆயிட மாட்டாங்க அவர்களுடைய அவர்களுக்கும் தெரியப்படுத்தணும் அவர்களுடைய தந்தையின் பெயராகவே இப்ப இதுதான் அல்லா உருவாக்கிய சட்டம் இப்ப ஜைன பிரதிஇல்லா இவர்கள் நபிசுல்ல அதன் பிறகு திருமணம் முடிக்கிறாங்க அவர்கள் நபிசுல்லா மரணிக்கும் வரை இவர்கள் சிறந்த ஒரு பெண்ணாக இருந்தாங்க ஐஷா சொல்லிகாட்டுறாங்க எந்த அளவுன்னு சொன்னா ஐஷா இல்லா எந்த ஒரு மனைவியரை பார்த்தும் நான் வந்து எனக்கு போட்டியாக கருதுனா கிடையாது நபிசுல்லா அன்புல நான் போட்டியாக்குறதுன ஒரே பெண் ஜெய்ரம் ரத்தில்லா நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிக் காட்டுறாங்க மேலும் சொல்லிக் காட்டுறாங்க அவர்கள் அவர்களைப் போல ஒரு நல்ல பெண்ணை நான் என்னுடைய வாழ்வுல பார்த்ததே கிடையாது அவர்களுடைய இரையச்சமாக இருக்கட்டும் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குக்கு நிறைவேற்றக்கூடிய தன்மையாக இருக்கட்டும் அவர்களுடைய அந்த அமல்களாக இருக்கட்டும் அவர்கள் குடும்ப விஷய குடும்ப உறவுகளை பாதுகாப்பதாக இருக்கட்டும் அவர்கள் சதக்கா ஜக்காத் சதக்கா அதிகமாக கொடுப்பது எந்த அளவுன்னு சொன்னா நபிசரா சொல்லிக்காட்டினாங்க நான் மரணித்த பிறகு என்னுடைய மனைவி மனைவியர்களே என்ன சீக்கிரம் அல்லாவை அல்லாவிடத்துல வரக்கூடியது யாருன்னு சொன்னா கைய நீளமான என் யாருடைய கை நீளமான இருக்குதோ அவர்கள் தான் என்னிடத்துல சீக்கிரம் வருவாங்க அப்படின்னு நபிஷா சொல்றாங்க ஆயிஷா சொல்றாங்க நான் எல்லா மனைவியுடைய கையையும் அளந்த பார்ப்பேன் யார் கை லெங்கியா இருக்குன்னு யாருடைய கை நீளமா இருக்கு அப்படின்னு இதனுடைய மீனிங் என்னன்னு சொன்னா மறைமுகமான மீனிங் கைய நீளம்னா யார் அதிகமாக தானம் தர்மம் செய்யறாங்களோ அவர்கள் தான் என்னிடத்தில் முதலாவது வருவாங்க மறைமுகமான ஒரு முன்னறிவிப்பு அப்ப அவர்கள் இவர்கள் தான் முதலாவதாக மரணித்தாங்க மரணத்திற்கு பிறகு அந்த அளவு கைய நீளமாக இருக்கும் அளவுன்னு சொல்ற நபிசுராசம் சொல்லும் அளவிற்கு உருவாக்கப்படுத்தி சொல்லும் அளவிற்கு இவர்கள் வந்து தங்களுடைய பொருட்களை ஒண்ணுமே தனக்குன்னு வச்சுக்காம சதக்கா செய்யக்கூடிய நபர்களாக இருந்த மேலும் வந்துட்டு அல்லாஹ் இரண்டாவது ஆயிஷா நடந்த ஒரு திருமணம் இரண்டு திருமணம் மட்டும் வகி நபிசுரா கனவின் மூலமாக அல்லா கட்டளை தெரியும் கனவு வகி அப்ப இரண்டு திருமணத்தை தான் இந்த காபியர்களும் ஒரு விவாத பொருளாக கொண்டு வருவாங்க இதற்குரிய விளக்கத்தை பார்த்தோம் ஏன் திருமணம் முடிச்சாங்க எதனால அல்லா தலா இதை வழியாக்கணும் மறைந்த ஒரு விஷயம் என்ன ஒரு அறிவார்ந்த விஷயம் என்ன அல்லாஹ் ஏன் இந்த விஷயத்தை கட்டளை ஆக்கணும் நம்ம முன்னாடியே முன்னாடி நடந்த வகுப்புகளை பார்த்துருக்கோம் அப்ப நாம புரிஞ்சுக்கோண்டா இந்த இரண்டு திருமணம் மட்டும்தான் நபிசுல்ல நபிசுல்ல அல்லாவகறது அப்படிங்கிற நம்ம கருத்தில் கொள்ளணும் இதன் பிறகு நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா ஹபிபா பின் அபுசுஃபியான் அபுசுஃபியானுடைய மகள் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அபிசேனியாவுக்கு ஹபசா நாட்டுக்கு வந்து ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க அங்க போன உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னா அவருடைய கணவர் உபைதுல்லா இவர் வகி எழுதக்கூடிய நபர்களில் ஒருவராக இருந்தார் உபைதுல்லா இஸ்லாத்தை விட்டு முடித்ததாக கிறிஸ்தவரா மாறுகிறார் ஆரம்ப காலத்தில் கஷ்டங்களை அனுபவித்து அடி உதைகள்லாம் வாங்கி ஒரு நாட்டை விட்டு நாட்டை துறந்து இன்னொரு நாட்டுக்கு போய் இஸ்லாத்திற்காக போன நபர் இஸ்லாத்தை விட்டுட்டு கிறிஸ்தவராக மாறி இஸ்லாமியர்களை விமர்சிக்கக்கூடிய அளவு கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க நேரு அரை கண்ணால பாக்கிறீங்க அதாவது முழுசா நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க நானே கிறிஸ்தவர்கள் முழு கண்ணா முழு கண்ணை கொண்டு பார்க்கிறோம் அப்படின்னு கிண்டல் கொண்ணக்கூடிய அளவிற்கு அவர்கள் மாறிட்டாங்க பாதுகாக்கணும் அமல்களை கொண்டு தண்ணீரை அடைந்து கொண்டிருப்போம் நாம தொழில் அமல் செய்யறோம் தாவா பண்றோம் நம்மளுடைய இறுதி நிலை என்னவா இருக்கும் தெரியாது இப்ப நாம நேர்வழியிலே இருக்கணும் அப்படின்னு நம்ம துவா செய்து கொண்டே இருக்கணும் அல்லாஹால மூன்றாவது அத்தியாயத்தில் குரான்ல அல்லாஹால நமக்கு துவா சொல்லிக் கொடுக்கணும் நேர்வழி எங்களுக்கு கொடுத்த பிறகு எங்களுடைய உள்ளத்தை திருப்பி விடாதே என்ன பண்றாங்க கடிதம் போடுறாங்க நஜாசி யார ஹபிபாபின் அபு சூப்பியான் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு நபிசுல்லா பாருங்க ஒரு உளவியல் சார்ந்த அவர்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் நபிசுல்லாம்களோடு அவங்க அவங்க ஒன்னா இருக்க போறதில்லை ஆனால் என்னுடைய கணவர் நபி அவங்க ஆல்ரெடி பிசினஸ் செஞ்சு போய் கஷ்டப்பட்டு அங்கு சிரமப்பட்டு கணவரும் முறுத்ததாயி தனிமையான முறையில் கஷ்டப்பட்டு இருக்கும் கடிதம் எழுதி அங்கு வழியை உண்டாக்கி சாட்சியை உண்டாக்கி நபிசுல்லா அலுவலி இஸ்லாம் ஹபிபாபின் அபு சஃபியான் ரதி அல்லா அன்ஹாவை அதன் பிறகு திருமணம் முடிக்கிறாங்க அதன் பிறகு அபு அவர்கள் வந்து சொந்தமாக ஆகிறாங்க இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு ஸ்டெப் இதன் மூலமாக அபு சூப்பியானுக்கும் தன்னுடைய மருமகன் அப்படிங்கிற படையை திரட்டிக்கொண்டு வந்து மூர்க்கத்தனமாக எதிர்த்து கொண்டிருந்த அவருக்கும் ஒரு சாப்ட் கார்னர் வந்தது தன்னுடைய மருமகனாக ஆயிட்டாரு அப்ப நாம இதன் மூலமாக எடுக்கக்கூடிய படிப்படைகள் இதன் மூலமாக நாம அதிக அதிகமாக துவா செய்வோம்லா போல அல்லாம நம்மளுடைய முடிவு நல்ல முறையில இருக்கணும் உபயதுல்லாவுடைய விஷயம் நாம அவருடைய முடிவு எவ்வளவு கேவலமாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம வரலாற்றை பார்க்கலாம் எந்த அவரை புதைச்சிட்டாங்க அவர் அடக்கம் செய்யப்பட்டுட்டாரு அடக்கம் செய்யப்பட்ட பிறகு பூமி அவர் திரும்ப துப்பிடுச்சு திரும்ப என்ன பண்றாங்க யாரோ முஸ்லீம்கள் தான் இவர்களை தோண்டி எடுத்து வெளியில போட்டுறாங்க இவர் விமர்சிச்சனால இஸ்லாத்த விமர்சிச்சனால முஸ்லீம்கள் தான் அவர் தோண்டி வெளியில போட்டுறாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப கிறிஸ்தவர்கள் அடக்கம் பண்ணாங்க திரும்பவும் பூமி வெளியே அனுப்பிடுச்சு திரும்பவும் புதச்சி போனாங்க திரும்பவும் இல்லையா அப்ப இது வந்து அல்லாவிடத்திலிருந்து வந்த சாபம் அவர்கள் விளங்கிக் கொண்டாங்க அப்ப அல்லாவுடைய மார்க்கத்தில் இறுதி இறுதி மூச்சு வரை இருந்து அல்லாவுடைய தௌஹீதை களிமாவை முடிந்தவர்களாக நம்மளுடைய இறுதி முடிவு இருக்க வேண்டும் என்று அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதுபோல மக்களாக அல்லா நம் அனைவரையும் ஆக்கி அருள வேண்டும்